நட்டணி நேர்களுக்கு வணக்கம் தினமொரு தொழிக்காக உங்கள் நிலைமையிடும் கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யறோம் தொழில கண் பயிற்சி செய்யறத கண்ண மேல பாக்கணும் வனத்தை நோக்கி பாக்கணும் அடுத்து கீழே பார்க்கணும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து தடவை மேல பாக்கணும் கீழே பாக்கணும் அடுத்த ஸ்டெப் கண் வந்து லெப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் ரைட் நம்ம திரும்பி கண்ணை திருப்பி திருப்பி லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது மாதிரி ஒரு பத்து தடவை பார்க்கணும் அடுத்து நம்ம கண்ணை வந்து சொல்லட்டணும் கிளாக் வைஸ் டென் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டென் டைம்ஸ் அடுத்தது நம்ம கண்ணை வந்து அழுத்தமா மூடி மெதுவா துறக்கணும் ஒரு பத்து தடவை இது மாதிரி கண்ணை மூடி மெதுவா துறக்கணும் பத்து திரவ இதை செய்யணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கண்ணை மூடி வேகமா திறக்கணும் வேகமா மூடி வேகமா திறக்கணும் இது ஒரு பத்து திரவ செய்யணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து கண்களுக்கு ரத்தம் ஓட்டம் சீராக கிடைக்கும் அது இந்த கண்கள் சுத்தி உள்ள நரம்புகள் சீராக செயல்படும் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த வயசானவங்க எல்லாம் வந்து காலையில எழுந்த உடனே ரெண்டு கையும் நல்ல உள்ளங்கைய பார்த்துட்டு நல்லா ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி பரவாயில்ல கையை தேய்ச்சிட்டு அந்த கைய எடுத்து கண்ணு கண்ணுக்கு வேலை வச்சு அப்படியே சொல்லிட்டு வாங்க அது அது எதுக்குன்னா ரத்த ஓட்டம் சீராக செயல்படணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அது மாதிரி செஞ்சுட்டு வர்றதுனால நம்ம கூட செய்யலாம் ரெகுலரா செஞ்சுட்டு வரலாம் இது மட்டும் இல்ல நான் இப்ப சொன்ன கண் பயிற்சிய உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை தயவு செஞ்சு செய்யுங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா மூணு வேலை சாப்பிடுவோம் இல்லையா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியாவது டைனிங் டேபிள் உட்காந்து அந்த டைம்ல கூட செய்யலாம் நமக்கு அப்ப ஃப்ரீ கிடைக்கும் இல்லையா அந்த சமயத்துல செஞ்சிட்டு ரெகுலரா செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் அது நரம்புகளும் சீராக செயல்படும் கண்ணாடி போடாம கண் பார்வை கூர்மையா இருக்கவும் உதவும்